அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு பிறன்மனை நோக்காத பேராண்மை சான்றோர்க்கு அரணொன்றோ ஆன்ற ஒழுக்கு முதல்ல சான்றோர்க்குன்னு போட்டுக்கணும் சான்றோர்க்கு பிறன்மனை நோக்காத பேராண்மை அறனின்றோ ஆன்ற ஒழுக்கன்றோ அப்படின்னு அர்த்தம் அறிவால் நிறைந்த பெரியவர்களுக்கு பிறருடைய மனைவியை உள்ளத்தாலும் விரும்பாத பெரும் தகுதி நிறைந்த ஆண்மையானது உண்மையான வீரம்னு அர்த்தம் அது அப்பேற்பட்ட தன்மையானது அறம் மட்டுமா புண்ணியத்தை மாத்திரமாக கொடுக்கும் வாழ்க்கையில் பிற்காலமும் சுகமாக இருக்கலாம் இப்போவும் எல்லா இடத்துலையும் நல்ல மதிப்பும் நல்ல புகழும் கிடைக்கும் அது தினந்தோறும் மன அமைதியோடு வச்சுக்கிறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும் எனவே அது தலை சிறந்த நல்லொழுக்கமாகும் ஆன்மை அப்படின்னு சொன்னால் ஆளும் தன்மையின் அர்த்தம் மக்களை விலங்கை தன் உடல் வலியால் படை வழியால் ஆளுவது ஆண்மை அப்படின்னு சாதாரணமாக சொல்கிற வழக்கம் ஆனால் ஒருத்தன் அறிவு வழியினால் தவ வலிமையினால் மனசை தீய வழியில் போகாமல் தடுத்து ஆள்றதுங்கிறது பேராண்மையினர் ஆண்மையிலேயே உயர்ந்த ஆண்மை ஆளுகின்ற தன்மையிலேயே பெரிய ஆளும் தன்மை அப்படின்னு அர்த்தம் உரநென்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரநென்னும் வைப்பிற்கோர் வித்து ஐந்தவித்தான் ஆற்றல் என்றெல்லாம் நீத்தார் பெருமையிலேயே சிறப்பாக சொல்லியிருக்கிறார் திருவள்ளுவர் ஆ மனதை அறிவால் அடக்கி பிறருடைய மனைவியை நோக்காதபடி மனசை கட்டுப்பாட்டிலே வைத்திருப்பானே ஆனால் அவன் பேராண்மையுடையவன் என்று மிகவும் புகழ்ந்து போற்றிப் பேசினார் வள்ளுவர் பெருமான் ஒன்றோ அப்படின்னது அரண் மாத்திரமா இன்னும் நிறைய நன்மைகள்லாம் இருக்குது அத்தனை விளக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற கருத்தில் சொல்லப்பட்டது ஆகவே ஒன்றோ என்றது அரிய பல நன்மைகளை நமக்கு உணர்த்தும்படி வந்தது அயலானுடைய மனைவியை நோக்காதவன் உயர்ந்த தர்மவானாய் ஒளி மிகப்பெற்று எவ்வழியும் விழுமியவனாய் நன்கு விளங்குகின்றான் என்கிறார் ஜெகீழ பாண்டியனார் என்கின்ற உரையாசிரியர் நோக்குதல் அப்படிங்கிறது காம இச்சையோடு பார்க்கிறது பிறன்மனை தீண்டாத தோயாத சேராத அப்படின்னு வேறு எதுவும் சொல்லாமல் நோக்காத அப்படின்னு சொல்லியிருக்கிறது ரொம்ப நுட்பமாக இருப்பதை நாம் கூர்ந்து கவனித்து உணர்ந்து கொள்ள வேண்டும் பொது குறிப்பு நோக்கு அப்படின்னு இந்த நோக்கு ரெண்டு வகைப்படும் காமக்குறிப்போடு கூடியது இது தீமைக்கெல்லாம் மூல காரணம் இந்த தீய நோக்கு தான் அந்த பார்க்கிற பார்வையிலேயே உள்ளத்தில் இருக்கிற தீய பாவனையோடு தூய்மையான கற்பை அழித்து நல்ல பெண்களை நாசப்படுத்தி எங்கும் பொல்லாத அல்லல்களை எல்லாம் விளைவித்து வருகிறது கெட்ட பார்வையால் கேடுகள் பல நிகழ்கின்றன பெண்மை வழியில் இழிவாய்ப் பிழைபடாத மேலான ஆண்மையே பேராண்மை என்பது தூய தமிழிலே நாம் சிந்திக்கத்தக்க ஒரு கருத்து பிறன் மனை நோக்காமையே அரிய பெரிய வீரம் பல்லாயிரம் வீரர்களை ஒரே சமயத்தில் ஒருங்கே வெல்ல வல்ல மகாவீரனும் பிறனுடைய இல்லாளிடம் இழிவாய் தாழ்ந்து பல்லிழித்து நிற்கிறான் என்கிறார் உரையாசிரியர் ஒருவர் விண்ணையும் மண்ணையும் வேறற வென்றடக்கிய வெற்றிவீரன் என்று யாண்டும் வியன்பெயர் பெற்று நின்ற ராவணன் ஒரு பெண்ணை விழைந்து பிழையாக இழிந்து பழியோடு அழிந்தான் என்று விளக்க உரை ஆசிரியர்கள் மிக அற்புதமாக விளக்கி சொல்லுகிறார்கள் பட்டினத்தார் சொல்லியிருக்கிறத நம்ம நினச்சி பார்க்கணும் பேய்போல் திரிந்து பிணம்போல் கிடந்து பெண்ணை தாய் போல் நினைத்து தவம் முடிப்பது எக்காலம் பிறருடைய செல்வத்தை மண் போலவும் பிறருடைய மனைவியை தாய் போலவும் காண்பவனே உண்மையில் பார்வை உடையவன் ஆகிறான் என்று ஒரு சுபாசிதம் சொல்லுகிறது மாத்ருவத் பரதாரேஷு பரதிரவ்யேஷு லோஷ்டவத்து ஆத்மவத் சர்வபூதேஷு, எஃப் பஸ்யதி சப்யதி அதுதான் இந்த ஸ்லோகம் இன்னொரு விஷயம் இருக்குதில்ல ஆக பிறருடைய பணத்தை மண்ணு மாதிரி மண்ணாங்கட்டி மாதிரி நினைக்கிறான் பிறருடைய மனைவியை தாய் மாதிரி நினைக்கிறான் அது மட்டுமல்ல எல்லாரையும் பார்க்குற போது தனக்கு இருக்கிற உணர்ச்சிகள் தானே எல்லாருக்கும் இருக்கும் அப்படின்னு தன்னை போலவே பிறரையும் பார்க்குறவன் தான் உண்மையிலேயே தெளிந்த அறிவோடு கூடிய சிறந்த பார்வையை உடையவன் என்பது கருத்து ராமாயணத்தில் கிஷ்கிந்தா காண்டத்தில் வாலிவதைப் படலத்தில் நூற்றி ஏழாவது பாடலில் கம்பர் சொல்லுகிறார் ஒருவன் அன்புடைமை நல்ல குடிப்பிறப்பு வீரம் கல்வி பெருந்தன்மை ஆகிய பல நல்ல பண்புகளை பெற்றிருந்தாலும் கூட அவற்றிற்கு பெருமை சேர்ப்பது என்பது பிறருடைய மனைவியரை விரும்பாத அவரை தாயாக மதிக்கும் பண்பே ஆகும் என்று உபதேசம் செய்திருக்கிறார் இதையெல்லாம் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இளமையிலேயே குழந்தைகளுக்கு இதை உள்ளத்தில் பாலோடு உணவோடு இதை ஊட்டி வளர்க்க வேண்டும் என்று நம்முடைய பெரியோர்கள் நமக்கு இவைகளையெல்லாம் உபதேசித்து சென்றிருக்கிறார்கள் என்பதை நாம் சற்று அமைதியாக சிந்தித்து உணர கடமைப்பட்டிருக்கிறோம் என்று நான் கருதுகிறேன் பதவப்படிக்கலாம் சான்றோர்க்கு அறிவிற்ச பெரியோர்களுக்கு பிறன் பிறருடைய மனை மனைவியை நோக்காத தவறான எண்ணத்துடன் பார்க்காத பேராண்மை தன்னைத்தான் ஆளும் பேராற்றல் அறநொன்றோ பிற்காலத்தை இன்பத்தை தரும் புண்ணியம் மட்டுமல்ல ஆன்ற ஒழுக்கு கடைபிடிக்கும் காலத்திலேயே பெரிய இன்பத்தை கொடுக்கக்கூடிய தெய்வீகமான ஒழுக்கம் ஆகும் அறிவிற் சிறந்த பெரியோர்களுக்கு பிறருடைய மனைவியை தவறான எண்ணத்துடன் பார்க்காத தன்னைத்தான் ஆளுகின்ற பேராற்றல் பிற்காலத்தில் இன்பத்தை தரும் பெரும் புண்ணியம் மட்டும் கடைப்பிடிக்கும் காலத்திலேயே பேரின்பத்தை தரும் தெய்வீகமான ஒழுக்கமும் ஆகும் என்பதே இந்த குரலனுடைய பொழிப்புரை பிறன்மனை நோக்காத பேராண்மை சான்றோர்க்கு அறநொன்றோன்ற ஒழுக்கு அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா சுவாமிகளின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து இதனை